சத்குரு சுவாமி கீஜை குரு கிருப்பியால் கற்க பாகவத்தம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அறுபதாயமான கிருஷ்ணனுக்கும் ருக்மணி தாயாருக்கும் நடந்த அந்த உரையாடல் அந்த ஒரு அற்புதமான பரஸ்பரம் அவர்கள் வந்து அனுபவிக்க ஊழல் கண்ணன் வந்து ருக்குமணி தாயார சீந்திருக்கும் அவ ருக்மணி தாயார் கிருஷ்ணனுக்கு வந்து பதிலாக ஒரு பதினஞ்சு ஸ்லோகங்களால் அத்தியுதமாக அவர் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே மாற்றி சொல்லி எப்படி அவருடைய ஸ்தோத்திர மண்டாப்பில் பண்ணதையும் பார்த்தோம் எனக்குன்னும் இன்னும் சொன்னது போராதுன்னு தான் தோன்றது அந்த பாஷ்யம் பண்ணவர்கள் ஸ்ரீதரியம் பாஷ்யம் இருக்கு அப்புறம் பல பாஷ்யங்களுக்கு இந்த பாஷியத்தில் வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்களை இப்போ ஏற்கனவே சொன்னத வேறு ஒரு கோணத்தில் அவசியம் சொல்லுவோம் வேறு ஒரு டயத்துல சொல்லுவோம் சம்பந்தம் படு சம்பந்தம் இருந்தோ இல்லாமையோ அவசியம் அதை சொல்லுவோம் முக்கியமாக கண்ணன் பேசின அந்த பதினோரு ஸ்லோகங்களால அந்த மகா மகாலட்சுமி சுரூபமான மகா ருக்மணி அவசியினது பத்தாவது ஸ்லோகமான அறுபதாவது அத்தியாயம் அதுலேருந்து இருபதாவது ஸ்லோகம் வரை இருக்கக்கூடிய பதினோரு ஸ்லோகங்களால் தண்ட தங்கிட்ட ஒரு பதினாறு குறைகளையும் அவள்கிட்ட வந்து ருக்மணி தாயார்கிட்ட ரெண்டு குறைகளும் சொன்னதும் அதற்கு வந்து ருக்மணி தாயார் வந்து முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தின வரைக்கும் சொன்ன பதில்களும் ஒவ்வொன்றுக்கும் லிங்க் பண்ணி ஈடுபடுத்தி சொன்ன விஷயங்களும் மறுபடியும் அந்த பாஷ்ய பண்ணவர்கள் சொன்ன விசேஷமான பாயிண்ட்டை வேறொரு கோணத்தில் அவசியம் சம்பந்தப்படுத்தியோ படாமையோ பார்ப்போம் இது வந்து முன்னாலே சொல்லிட்டேன் அதாவது இது எதனால் எதுக்காக பண்ணுறதுன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் பல பேர் வந்து மிகமாக ஈடுபட்டு அதை தொடர்ந்து கேட்கிறார்கள் கிருஷ்ண பக்தி கிருஷ்ண ஒரு பரம பக்தி வரணும்னா இது அவசியம் கேட்கணும் அதனால தான் சொன்னது சரி அறுபத்தி ஒன்றாம் அத்தியாயத்தில் முதல் அஞ்சு ஸ்லோகம் பார்த்தோம் அது அர்த்தம் பார்ப்போம் சுக்கர் சொல்கிறார் இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட கிருஷ்ண பகவானுடைய பத்னிகள் ஒவ்வொரு அபராஹா பத்னிகள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கிருஷ்ணன்ட்ட சமஸ்தமான சௌந்தர்யாதி அழகு உருவம் அவருடைய அழகு உருவம் திறமை இப்படி பலவிதமான ஒரு சம்பத்து ஒரு செல்வம் அதற்கு கிருஷ்ணனுக்கு சமமான பத்து பத்து புத்திரர்களை பெற்றார்கள் அப்படின்னு நிறுத்தம் கிருஷ்ண பகவானு மூலமாக அவருடைய பத்னிகள் பதினாறாயிரத்தி எட்டு எட்டு மகாராணிகள் ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணனுக்கு சமமாக அழகு திறமை உருவம் இப்படிப்பட்ட சம்பத்து பிதாவான கண்ணனுக்கு சமமாக பத்து பத்து குழந்தைகள் ஊற்றுருக்கேன் ராஜபுத்திகளான அந்த ஸ்திரிகள்லாம் சுகானுபவங்களில் கொஞ்சம் கூட வைரஸ் அடையாத அந்த கிருஷ்ணனை அதாவது தன்னுடைய பக்தர்களை கைவிடாதவன் தன்னுடைய பத்தினிகளையும் கைவிடாதவன் அப்படிப்பட்டவன் தங்களுடைய மாளிகையிலிருந்து ஓத்தருக்கும் தனித்தனி மாளிகையிலிருந்து வெளியில் போகாமல் அங்கே இருப்பவராக பார்த்தேன் அது அத்தனையும் மாயி கிருஷ்ணன் தான் அந்த ருப்பணியும் சத்யபாமத்தில் இருக்குது அங்கே இருப்ப பார்த்து பகவானுடைய தத்துவம் அவனுடைய அவனுடைய மேன்மை தத்துவம் அவனுடைய பிராபல்யம் அது தெரியாம தங்கள்ட்ட மாத்திரம் வந்து பிரியமாக இருக்கார்கள்னு ஒவ்வொரு பத்னியும் நினைத்தார்கள் பதினாறாயிரத்தி பத்னிகளும் அப்படி தான் நினைத்தார்கள் பதினாறாயிரம் தான் சொல்கிறார்கள் கடைசியில் தான் பதினா நூறுன்னு சொல்றது விஷ்ணு புராணத்தையும் பதினா நூறு சொல்றது சொல்றது அப்படி ஐஸ்வர்யாதி குணங்கள் நிறைஞ்ச அதான் பகவதான்னு சொன்ன மாதிரி ஞானம் பலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் வீரியம் இப்படியெல்லாம் ஸ்டாண்டர்டு ஆ குணங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஐஸ்வர்யாதி குணங்கள் நிறைஞ்ச கிருஷ்ண பகவானுடைய அழகான தாமரை போன்ற இருக்கக்கூடிய விகசத்தை அந்த முகத்தாலையும் நீண்ட கைகளாலும் நீண்ட கைகளாலும் பருத்த நீண்ட கைகளாலும் அவருடைய கண்களாலையும் அதுவும் தாமரை போன்ற கண்களாலையும் பிரேமையோட கூடிய புனகையாலையும் பிரியமான பார்வையாலையும் நயமான வார்த்தைகளாலும் அப்படி வசீகரமடைந்தார்கள் ஸ்ரீகள்லாம் அவர்கள் வந்து தங்களுடைய அதாவது பொதுவாக கணவன் மனைவி புதுசாக கல்யாணான கணவன் மனை அவர்களுடைய ஒரு விலாசங்கள் அவர்களுடைய அட்ராக்ட் பண்றதுக்காக நடை உடை பாவனைகள் அப்படிப்பட்ட ஆத்மானந்த பரித்தனான கிருஷ்ணனுடைய மனசை வசியம் பண்ண முடியவில்லை அவருடைய நடைமுடைய பாவனைகளால கூடவே இருந்தாலும் ஒன்றும் வசியம் பண்ண முடியலை அவன் ஆத்மாராமன் ஆப்த அப்படிப்பட்ட ஸ்மாயலோகவதர்சிட பாவகாரின்னு சொல்ல மாதிரி புன்னகையோடு இருக்கக்கூடிய கடாட்ச வீக்ஷணத்துல அந்த லேசத்தால வீக்ணத்தை அந்த கடாச வீக்ஷம் இருக்கு புன்னகையோடு இருக்கக்கூடிய கடாட்ச வீக்ஷத்துடைய லேச லேசத்தில் அதனால் காண்பிக்கப்பட்ட ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மனசு புத்தியில் இருக்கக்கூடிய அபிப்பிராய விசேஷத்தால் அப்படி மனசை அப்படியே கவரக்கூடிய அளவில் மனோகரமான புருவங்களால் அனுப்பப்பட்ட அந்த சுரத்த சம்பதிகள் அதாவது காமவசியமாக பண்ணக்கூடிய ஒரு ரகசியங்கள்லாம் தெரிவிப்பதெல்லாம் சமர்த்தர்களாக மன்மத பானங்களாலையும் காமசாஸ்திர பிரசித்தமான மற்ற சாதங்களாலையும் அதாவது ஒரு மனைவி ஒரு கணவனை ஈர்ப்பதற்கு அதனாலையும் அவர்களாலையும் அந்த கிருஷ்ணனுடைய மனசை கலக்கவோ அவரை கவரவோ பதினாறாயிரம் பத்திகளும் அவர்களால் முடியவில்லை அவர்களால் முடியும் என்னதான் பண்ணாலும் ஒன்றும் பண்ணும் அப்போ பரமாத்மா அவன் வந்து ஆத்மானந்தத்தில் இருக்கான் அதனால் ஒன்றும் பண்ண முடியல பிரம்மதேவர் போன்றவர்கள் கூட எந்த கிருஷ்ண பகவான் அடையக்கூடிய வழியாக சமஸ்தம் பிரம்மாதி தேவர்கள் யாருக்கும் எப்படி கண்ணனை அடைவதற்குரிய ஒரு மார்க்கம் ஒரு வழி தெரியலையோ அப்படிப்பட்ட லக்ஷ்மி காந்தன் அந்த காந்தனை லக்ஷ்மி திருமகள் கேழ்வன் லக்ஷ்மி காந்தன் மகாலட்சுமியினுடைய மணாளன் அப்படியா அந்த இப்படி பதியாக அடைந்தாலும் கணவனாக அடைந்தாலும் தினம் தினம் அதிகக்கூடிய அதிகரிக்கக்கூடிய தினோ தினம் அதிகரிக்கக்கூடிய ஆனந்தத்தோட புன்னகையோட அப்படி ஒரு ஒரு விஷ விஷமமாக பார்க்கக்கூடிய பார்வையும் பார்த்து புருஷாக அந்த சங்கம் மனைவி கணவன் சங்கமத்தில் மிகவும் ஈடு கொண்டவர்களாக அவர்கள் மிகவும் ஆர்வம் ஈடும் அடைந்தார்கள் அப்படி சொல்கிறார் விவரமாக பார்ப்போம் அதாவது என்ன பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு கல்யாணம் என்று சௌக்கியமாக க கார்க பத்தியம் அதாவது கிரகாஸ்தமத்தை கிரகஸ்தனாக இருந்து அவர்கள் அனுபவி அவர்கள் அனுபவித்தார்கள் அவர்கள் கண்ணனை கவர முடியவில்லை அப்படி தான் விஷயம் அவ்வளோதான் அப்போது சுகர் சொல்கிறார் இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட மாதிரி அந்த கிருஷ்ணனுடைய பத்னிகள்லாம் பாரியைகள்லாம் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு பதினாறாயிரத்தி எட்டு வச்சுக்கோ எவ்வொத்தரும் ரூபம் அழகு திறமை அப்படி எல்லா விதமான குணங்களில் தங்களுடைய தாப்பனாராக இருக்கக்கூடிய கண்ணனுக்கு கொஞ்சம் கூட குறையாத அளவில் பத்து பத்து புத்தர்களை ஒவ்வொரு மனைவியும் கண்ணனிடம் அடைந்தார்கள் அவர்கள் வந்து தங்களுடைய பதினாறாயிரத்தி எட்டு மாளிகையை பண்ணி கொடுத்துருக்கான அவரவர்களுக்கு தனித்தனி தனித்தனியாக அப்போது அவர்கள் தங்களுடைய மாளிகை அரண்மனையை விட்டு வெளியில் போகாமல் எப்பொழுதும் தங்களோடையே இருக்கக்கூடிய அந்த கணவனான கிருஷ்ணனை பார்த்து ஒவ்வொரு ராஜகுமாரியும் தங்கிட்ட மட்டும்தான் கண்ணன் வந்து மிகவும் பிரியம் அன்பு ஸ்நேகம் கொண்டவன் நினைச்சாள் மற்ற அவரை வந்து வேறு அடுத்த ஒரு ஸ்திரியை பற்றி பார்க்கவே இல்லை அவர் அவர்கள் வீட்டை விட்டு நகரவே இல்லை கடைசி வரைக்கும் அப்போ தங்கட்டை மாத்திரம் தான் கண்ணன் இருக்கான்னு நினைத்தார்கள் உண்மையில் அவர்கள் வந்து கிருஷ்ணனுடைய அந்த பிரபாவம் தாற்பயம் அவனுடைய ஒரு வீரியம் அவனுடைய ஒரு தத்துவம் பெருமையை அவர்கள்லாம் உணரவில்லை அவர்கள் யாருக்கும் தெரியும் அதுதான் அதுதான் அதில் எல்லாேருமே சிறந்து இருக்கிறது ருக்மிணி தாயார் ருக்மிணி தாயருடையும் இதை தான் இப்போ போன அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படி கண கணவன் பரமையான கிருஷ்ணன் ருக்மிணியும் தாத்தா பாட்டியாக இருக்கிற போதும் நடந்த ஊடலில் கண்ணனுடைய பெருமையை அவள் சொன்னார் ருக்மணிக்கு சமமாக மற்றவர்களுக்கு அவ்வளவு தரும் தெரியாது ஆத்மானந்தத்திலேயே திளைக்கக்கூடிய பகவானுடைய அழகான தாமரை போன்ற திருமுகம் பெரிய நீண்ட உருண்ட திருக்கைகளையும் அழகான கண்களையும் அன்பான அப்படி முன்பு சிரிப்பையும் அப்படியே கனிந்த மதுரமாக அப்படி பார்க்கக்கூடிய கடைக்கண் பார்வையாலையும் மதுரமான பேச்சையும் இப்போ கேட்டு பார்த்து அதை மயங்கி போன அந்த ஸ்திரீகள்லாம் மனைவிகள்லாம் தங்களுடைய அழகான அங்க உடை உடை அடை உடை உடை உடை பாவனையால் அங்கே சேட்டிதங்களால் அவர் மனத்தை ஜெயிக்கவே முடியவில்லை அந்த பதினாறாயிரம் பெண்களும் மனைவிகளும் தங்களுடைய மென்மையான அழகான மெதுவாக சிரிக்கக்கூடிய புன் சிரிப்பு அழகான கடைக்கண் பார்வை அப்படியும் வில்லு வில்லு மாதிரி இருக்கக்கூடிய புருவ நெறிப்பு இப்படி பலவிதமான சேட்டிதங்கள் இருக்குது இந்த விலாசங்களால் காம பானங்கள் ஏவையும் மற்ற காம கலைகளாலையும் அதாவது அந்தந்த சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லப்படுது எப்படி வந்து நீ வந்து மனைவி புருஷனை க புருஷன் எப்படி மனைவி கவரலான் அப்படி இருந்து பகவானுடைய மனசை அவர்களால் கவர முடியவில்லை அட்ராக்ட் பண்ண முடியவில்லை பிரம்மா போன்ற தேவர்களாலையும் அவரை அடையக்கூடிய வழியோ அவருடைய பெருமையோ தெரியாமல் இருக்கிற போது அப்படிப்பட்ட மகாலட்சுமியினுடைய மனாடனான கணவனான திருமகள் கேள்வன் ரமா பதி அப்படிப்பட்ட லக்ஷ்மியும் பதியை தங்களுடைய பர்த்தாவாக அடைந்து அந்த பெண்கள்லாம் இடைவிடாத ஒரு காம சந்தோஷத்தை அடைந்து ஆசையும் அன்பும் அப்படியே பொங்கி வர மாதிரி அவரை பார்த்து புதுசாக ஒரு சங்கமம் புதுசாக சங்கமம் அடைவதில் அதில் ஒரு ஈடுபாடும் ஒரு ஒரு உத்வேகமும் கொண்டும் அவருக்கு அது அடையுவது மூலமாக வெளிப்படுமாறு அவருக்கு பணிவிடைகள்லாம் செய்தார்கள் விடாமல் அவர்களுக்கு வந்து கைங்கரியம் பொய்தார்கள் மேலே ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து பிரியுமாசன பராண பாச்சாம்பூல விசிரமண வீஜன கேசிரசார சயனோபாரை தாசி சத அபி விபோ ருத்துஸ்மதம் பிரச்சுமாராண பாதச தாம்பூல விமண வீஜன கேசார சயனோபாரியை தாசி சத அபி விபோ ருத்துஸ்மாதம் தாசம் யா தசப்பு புரோதித அஷ்டமகிஷா துராம்னீன் கிருணாமி தாசம் யா தசம் கிருஷ்ணஸ்ீ புதிதா அஷ்டோ மகிஷியா தப்பு கிருணாமி சருதேஷா சுதேஷ் சருதேகீரியமானுக்திரச்சாரபரம் सारु सुसुेष्ण से चारुदेग् वीर्यवाने सुचारुचारुगु भद्रचारु तटापर सारुचंद्रो विचारुच चारुच्य दशमो हरे पृथ्युम प्रमुखा जाता रुक्ण नवमि चारुचंद्रो विचारुंच चारुच्य दशमो हरे पृथ्युम प्रमुखा जाता ऋक्मिण्या तमम नवम ऋक्ण्या भाशसुभार्भाु பிரபானு பானுமான் ததா தந்திரபானு பகத்பானு அதிபானுகோ ததாஷ்டமம் பானுகோ சுபானு பிரபானு பானுமான் தடா தந்திரபானு பகத்பானு அதிபானு ததாஷ்டமா பத்தாவது ஸ்லோகம் அறுபடியும் பார்ப்போம் ஆறிலிருந்து பத்து லசமஸ்கந்த உத்தரார்த்தம் அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினாறாயிரம் பெண்கள் கல்யாணம் பண்ண போது அப்புறம் பின்னால் அவருடைய கார்க பத்தியம் கிரக்த எப்படி இருந்ததுன்னு சொல்கிறார்கள் இதில் அந்த ணியினுடைய சம்பந்தமான அண்ணாவோடு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது பிரத்யுத்கமாசன வரார்கண பாத சௌஜன தாம்பூல விஷமண வீஜன கந்தமாலயேகி கேச பிரசார சைன ஸ்நபனோபாதேகி தாசி சதா அப்பி விபோகம் ருதுஷமதாசியம் பிரத்யுத்கமாசன வரார்கன பாத தாம்பூல விஷமண வீஜன கந்தமாலேயே கேச சைன ஸ்நபனோபாரை தாசீசாப்பிபோ விஜுஸ்மராச்சம் தாசம் யா தசம் கிருஷ்ணஸ்ரீணா புரோதினா அஷ்டமஷா தபுன் பிரதியும்னே தாசம் யா தசபுராணம் கிருஷ்ணீ புரோதித அஷ்டோமீஷா தபு பிரும்நின் கணாமி தே சாரேஷ்டா சுதேஷ்ணு வீரியமான பதிரச்சாரம் சாரேஷா சுதேஷ்ணு வீரியன் உச்சாரூச்சார பதிரச்சாரம் சாருச்சந்திரோ விச்சாரோச்சாரோச்சமோஹரே பிரும்னா ஜாத்த லுக்மிணிய நாமமாப்பித்துச்சிரோ விச்சாரோச்சாரோச்சே பிரும்ன பிரமுகா ஜாத்த லுக்மிழிய நாமமாப்பித்து பிராமுத்ததா சந்திரபானகானு அதிபா தடமம் பானு சுபானு ஸ்வர்பானு பிரபானு பானுவாம் தரா சந்திரபானு புகத்பானு அதிபானுகோ தராஷ்டமாம் பத்தாவது சுலமம் ஆறுல இரு என்ன சொல்றார் பார்ப்போமா அவர் இப்படியும் கண்ணன் வெளியில போயிட்டு உள்ள வர ஆரோச்சுப்போம் இதாச்சேன் கணவன் ஆச்சேன் வீட்டு மனைவி ஏற்கனவே கிரக கிரகத்த தர்மத்தில் இருக்கக்கூடியது அவர்கள் எப்படி பண்ணார் சொல்றார் அவர்கள் அப்படியும் அநேக வேலைக்காரிகள்லாம் இருக்கார்கள் இருந்தாலும் வீட்டில் ஒவ்வொரு அரண்மனையும் அநேக வேலைக்காரிகள் இருந்தாலும் அந்த பத்திகள்லாம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் வெளியில் போயிட்டு வரப்ப அவரை எதிர்கொண்டு அழைப்பது பிரத்யுத்கமாக எதிர்கொண்ட ஒரு வளர்த்ததையும் ஆசனம் கொடுத்தும் அர்க்கியம் போன்றவரெல்லாம் கொடுத்தும் பூஜை பண்ணி கால் அலம்பி அப்புறம் வெற்றலை பாக்கியம் அதாவது முகவாசம் அதாவது தாம்பூரம் அதை வந்து கொடுத்தும் அவரை வந்து இலைப்பாரை வச்சும் அவருக்கு விசி கொண்டு வீசி சந்தனம் பூசி மாலை கொடுத்து மாலை சாத்தி தலையை அலங்காரம் பண்ணி படுக்கையை விரித்து ஸ்நானம் பண் படுக்க வைக்கிறது ஸ்நானம் செய்து வைத்து ஆகாரம் கொடுத்து இப்படியே படுக்கை விரித்து இப்படி பலவிதமான பணிவடைகள் கைக்கரியங்கள் தாசியங்கள் செய்தார்கள் பத்து பத்து பிள்ளைகள் கொண்ட அந்த கிருஷ்ணனுடைய பத்னிகள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து குழந்தைகள் அந்த எட்டு மகள் மகிழ்ச்சிகள் எட்டு பட்டத்ராணிகள் அவர்கள் முன்னாறு சொல்லப்பட்டவரோ அவர்கள்ல பிரத்யும்னன் போன்ற அவர்களுடைய புத்திரர்களை அவர்கள் அதாவது முக்கியமான புத்தர்களை உனக்கு சொல்கிறேன் கேளுங்கிறார் அதாவது எட்டு பத்னிகள் மூலமாக எட்டு பட்டத்ராணிகள் மூலமாக அடைந்த புத்திரர்கள் பிரத்யும்னன் தான் தலை சிறந்தவன் இருந்தான் அதுதான் சொல்கிறார் அதாவது கிருஷ்ண பகவானுக்கு ருப்புனிடம் பிதாவுக்கு துல்லியமாக அதாவது கண்ணனுக்கு துல்லியமாக பிரத்யுமனன் தான் மூத்தவனாக இருந்தான் அப்படி மூத்தவனாக பிரத்யுமனை கொண்டும் சாரு தேஷ்டன் சுதேஷன் பராக்கிரமச்சாரியான சாருதேகன் சுச்சாரு சாருகுப்தன் அப்படி பத்ரச்சாரு இன்னொருத்தர் அதே மாதிரி சாரு சந்திரன் விசாரு சாரு என்று பத்தாறு புத்தனாக இப்படி உருப்பணிக்கு பிள்ளைகளாக கிருஷ்ணனிடம் பிறந்தார்கள் அதில் மூத்தவன் தான் பிரத்யுமன் பானு பானு சுபானு ஸ்வர்பானு பிரபானு அப்படியே பானுமான் சந்திரபானு பிருக்பானு அப்படி அதிபானுன்னு சொல்லி எட்டாவது புத்திரம் ஸ்ரீபானு புத்திபானுன்னு சத்யபாமனுடைய புத்தர்களாக இருந்தார்கள் விவரமாக பார்ப்போம் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து தங்களுக்கு பல பல பல வேலைக்காரிகள் இருந்தாலும் கிருஷ்ணனை வந்து வெளியில் போயிட்டு வரார் போயிட்டு ஒரு ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரலாம் ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு வரான்னு வச்சுப்போம் அந்த மாதிரி அதாவது சபைக்கு போயிட்டு வரார் வேறு எங்கேயாவது போயிட்டு வரார் வேலை வெளி வேலை போயிட்டு வரார் அப்படி வரப்போதும் ஆஃபீஸ்லேருந்து வர்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போது த கணவனான கிருஷ்ணனை வரவேற்பது ஆசனத்தில் உட்கார வைப்பது சிறந்த படிப்படிப்பு செய்வது திருவடிகளை அலம்புறது சுத்தம் செய்வது தாம்பூரம் கொடுக்குறது அவருக்கு சிரமபரிகாரம் பண்ணி வைக்கிறது விசிறி கொண்டு வீசுறது சந்தனம் பூசிறது மாலை சூட்டுவது கேசத்தை அழகுபடுத்துவது அவருக்கு வந்து ஸ்நானம் பண்ணி வைக்கிறது ஆகாரம் கொடுக்குறது படுக்க விரிப்பது இப்படி அந்த பெண்களை மனைவிகளே வேலைக்காரர்கள் இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு அவர்களே கை கறிம் செய்தார்கள் பகவான் அவர்களே கைக்கறிம் பத்து பத்து பிள்ளைகளை அடைந்தான் கண்ணன் ஒவ்வொரு மனைவிகள் மூலமாக அந்த கிருஷ்ணனுடைய மனைவிகள் முன்னாள் சொன்ன மாதிரி எட்டு மகிழ்ச்சிகளுடைய பிள்ளைகள் தான் சிறந்தவர்கள் அதுல பிரத்யும்னன் தான் எல்லாரையும் விட சொல்லப்பட்டது அந்த பிரத்யும்னன் மூத்தவனாக கொண்டு கிருஷ்ணனுக்கு ருக்மணியிடம் ருக்மணியிடம் ருக்மணி தாயார்ட கிருஷ்ணனுக்கு பிரத்யும்னன் மூத்தவனாக கொண்டும் சாருதேஷன் சுதேஷ்டன் வீரனான சாருதேகன் சுச்சாரு சாருகுப்தன் பத்ரசாரு சாரு சந்திரன் விசாரூ சாருன்னு இப்படி பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் பெருமையில கண்ணனுக்கு கொஞ்சம் கூட தாழ்ந்தவர்கள் இல்லை அப்புறம் பானு சுபானு சொர்பானு பிரபானு பானுமான் சந்திரபானு பிருக்பானு அதிபானு ஸ்ரீபானு பிரத்யபானுன்னு சத்யபாமனுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் இருந்தார்கள் மேல பதினொன்றாவது ஸ்லோகத்திலிருந்து மேல மூலத்தையும் சேவிப்போம் பதினொன்னிலிருந்து மேல சேவிப்போம் சாம்பக श्रीभानु प्रतिभाच्य सत्यत्मजादश सांबव सुमूजत सतजि सहस्रजिशानु प्रतिभाच्य सत्यत्मजादश सांब सुत्र पूर्जत सतजिश्रजते विजय चित्रगैरोच्य वसुन द्रवस्क्रुतु जा श्रुता कं्यासंवर विजय चित्रगैरोच्य वसुन द्रविड क्रुतु जा श्रुता क्रीय सां्या பித்தா வீரச்சந்திரோஸ்வசேனியித்திரகோவான் பருஷா ஆமர்வசீமானி நாச்சந்திரோஸ்சேனியித்திரோ வேகவான் பருஷா ஆமா சங்குவசீமானி நகிரஜிதி சுதா சுதவிஷோ வீர சுபாஹுபிரேக்கலாந்திர்தர்ச்சா பூர்ணமாசா காஷிஞ்சோமுகோபர ருத கவிர்ஷோவீர சுபாகுபிரேக்கலாந்திர்தர்ஷா பூர்ணமாசா காளி சோமகோவர பிரகோஷோத்தவான் சிம்ஹோ பல பிரபலஊர்வக மாத்திரியா புத்த மகாஷி சகவோஜோம் அபராஜித பிரகோஷோன் சிம்ஹோ பல பிரபல ஊர்வ மாத்தியா புத்தமஹாசக்தி சகவோஜோம் அபராஜிநா பதினஞ்சாவது பதினொன்று பஞ்சி மறுபடி மூரத்தை சேவிப்போம் श्रीभा प्रतिभादश सांब सु पूजते शतजते सकथजते ஸ்ரீபா பிரச்சமாத்மாதிர்பூருஜத்து சதஜித் சக்தி விஜயச்சித்தக வசுமன் திரவிடா காம்பா தாம்பா பித்தா விஜயச்சித்தகய வசுமான திரவிடா ஜாம்பவத்திய ஜாம்பிய சுத்திய ஜாம்பவத்திய சுத்தியே அம்பாதிய பித்த வீரச்சந்திரோஸ்வசேனூவான் பிஷா कुरथ श्रीम कुक्रजते सुना वीरछंद्रोस्त्रु वेघवान्महशंकुरीमन वेगवा, आमशंकुरथ श्रीम कुक्रजते सुता श्रुता कविवृषो वीर सुभा शातिर्दच पूर्णमास का सोमुखो वर श्रुता कविवृषोवीर सुभागुर्भद्रेक शांतिदर्श पूर्णमास का सोमुखोवर प्रकोषो गात्रव सिंह बल प्रबल ऊर्धक मध्य पुत्र महाशक्ति सखभोजो अपराजि प्रकोषो गात्रवन सिंह बल प्रबल ऊर्ध मध्य पुत्र महाशक्ति सखभोजों सखभोजो अपराजिता मेले रास्त मेल